ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் பௌராணிகமான அன்னசூக்த பட்டனத்தை சொல்லக்கூடியதான ஒரு சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் இந்த சரித்திரம் பத்மபுராணத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஹரிவம்சத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு கருட புராணமும் காட்டுறது அவைகளெல்லாம் சுருக்கமாக நமக்கு காட்டுறது இந்த சரித்திரத்தை மத்ய புராணம் முழுமையான சரித்திரமாக நமக்கு காட்டியிருக்கு சூத்த பௌராணிகர் மகர்ஷிகளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த சரித்திரம் அப்படி கௌஷிகருடைய புத்திரர்கள் குழந்தைகள் ஏழு பேரும் கௌஷிகருடைய காலகத்திய பிறகு தாயார் கர்காச்சாரியாள்கிட்ட கொண்டு வந்து விட்டா விட்டுட்டு போனா இந்த குழந்தைகள் கர்கர்ட்ட வித்யாபியாசம் பண்ணிவிட்டு ஆனால் இந்த குழந்தைகளுடைய குணம் சரியாக இல்லைங்கிறத கர்கர் தெரிஞ்சின்ற துஷ்டர்களாக இருக்கா கட்டுப்பாடாக இல்லை போறல்ல இந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சின்ற ஆகையினாலே வித்தியை ஆரம்பிக்கல ஆரம்பிக்காமல் அவர்கள் செய்ய வேண்டியதான அனுஷ்டானங்களை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தார் அப்படியே இருந்துன்னு வர்ற சமயத்தில் ஒரு வருஷம் மழை பெய்யலை ரொம்ப அனாவிருஷ்டி ரொம்ப கஷ்டப்பட்டது தேசம் பிதருபரதே தேஷாம் அபூத்து துர்பிக்ஷ முல்பனம் அனாவிருஷ்டிச்ச மகதி ரொம்ப தேசம் எல்லாமே பயந்து போச்சு இப்படி மழை இல்லையே மழை இல்லாதனால பயிர்கள் விளையல்ல பசு பட்சிகள் ரொம்ப கஷ்டப்பட்டது புல்லுகள் இல்லை ஜலம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டது கர்கர் பசு மாடு வச்சுட்டுருக்கார் பாலுக்காக காராம் பசு வச்சுருக்க கபிலா காராம்பசு வளர்த்துன்னு வர கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆறுது மாடு இந்த வித்தியார்த்திகள் இந்த கௌஷிக்கருடைய ஏழு குழந்தைகளை கூப்பிட்டு இந்த மாடு ரொம்ப ஆகாரம் இல்லாமல் சிரமப்படுறது நீங்கள் இந்த மாட்டை வெயில் அசாத்தியமாக இருந்ததுனால இந்த குழந்தைகளுக்கும் தாகம் ஜாஸ்தியாக போயிடுத்து பசிக்க ஆரம்பிச்சுடுத்து கர்காதேஷாத் வனே தோக்ரீம் ரக்ஷந்தஸ்தே த போதனாக அப்படியே தோப்புல காடுகளில் அழிச்சின்னு போகிறாள் மேயத்துக்கு அந்த மாடு கிடச்சதாக சாப்பிட்டுட்டு அப்படியே போயின்ட்டு இருந்தது இவர்களுக்கு பசி ஜாஸ்தியாக போயிடுது சுத்தி பார்த்தா சாப்பிட்றதுக்குன்னு எதுவுமே இல்லை குடிக்கிறதுக்கு ஜலம் கூட இல்லை கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் ஒன்றுமே கிடைக்கலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசி ஜாஸ்தியாக போயிடுது பசி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா மூளை குறைச்சலாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறது பசி வந்தால் பத்தும் போகும்னு என்ன பண்ணுறோம் என்ன எதுன்னு தெரியாமல் ஒரு புடவடை புந்திடும் அது மாதிரி வந்துடுத்து இந்த குழந்தைகளுக்கு அதில் மூத்த பையன் சொன்னால் ஸ்வசிற்பகான பேர் அவன் சொன்னான் காதாமகா கபிலாமேதாம் பயம் சுப்பீடிதா பருஷம் கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் ஒன்றுமே கிடைக்கல இப்போ நமக்கு இருக்கிறது இந்த மாடு ஒன்று தான் இருக்குது பசியும் ஜாஸ்தியாக இருக்குது நாம் ஏழு பேருக்கும் வேணும்னா பெரிய நமக்கு கிடைக்கணும் இப்போது நமக்கு ஆகாரமாக இந்த மாடு ஒன்று தான் பேசாமல் மாட்டை அடித்து சாப்பிட்டுடுவோமான்னு கேட்டான் பெரியவன் மாட்டை அடித்து சாப்பிடுவோம்னா இது சிந்தையதாம் பாபம் லகுப் பிராக ததாநுஜா பாக்கி பேரெல்லாம் யோஜனை பண்ணினான் வேறு வழி இல்லை அங்கே ஆகாரமாக இருக்கிறது இந்த மாடு ஒன்று தான் அப்படியே பண்ணுவோம்னு விட்டான் எல்லாருமா எத்யவசியம் இயம் மத்தியா ஸ்ராத்தரூபேணை யோஜியதாம் பொண்ணை பாபம் தண்ணப்ப பூச்சிங்கிற மாதிரி ஒருத்தன் யோஜனை சொன்னால் ஒன்று பண்ணுவோம் இந்த மாட்டை அடிச்சுட்டு இது அப்படியே பித்திருக்களுக்குன்னு நிவேதனம் பண்ணிடுவோம் அப்படி நிவேதனம் பண்ணிவிட்டால் இது பித்திருசேஷமாக ஆகிடும் பித்திருக்களுக்கு கொடுத்த ஆயிடும் அதை நாம் சாப்பிட்டுடுவோம்னு ஒருத்தன் சொன்னான் அப்படியே பண்ணுவோம்னு சக்கரே சமாஹிதிர்தபயுஜத்தை தாம் புனஹா உடனே அந்த மேஞ்சின் இருக்கிற மாட்டை அழிச்சுன்னு வந்து அதை ஹிம்சை பண்ணி அந்த மாட்டை அடித்து அதை பூரா பித்திருக்களுக்குன்னு தத்தம் பண்ணிவிட்டான் பித்திருக்களை உத்தேசித்து தத்தம் பண்ணிட்டு பித்திருசேஷமாக அந்த மாட்டை அடித்து சாப்பிட்டுட்டா இவ ஏழு பேருமாக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போட்டுட்டு திரும்பவும் வந்துவிட்டாங்க கர்கருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தா வந்த உடனே கர்கர் கேட்டார் என்னப்பா மாடு என்ன மேய்ஞ்சிட்டு வந்துருதா அப்படின்னு கேட்டார் பதிலே சொல்லலை வந்து பார்த்தால் மாடை காணம் இங்கேப்பா மாடு எங்கேன்னு கேட்டார் கண்கூட்டி மட்டும்தான் மாட்டை காணமே மாடு எங்கே அப்படின்னு கேட்டார் பையங்க சொன்ன அவர்கிட்ட விநாகவா வத்சகோபி குரவே விநிவேதிதா வியாகிரேண நிகதா தேனு வத்சோயம் நாங்கள் அப்படியே மேஞ்சன் போயின்னு இருந்தோம் ரொம்ப கடுமையாக வெயில் அடித்தது நேலே இல்லை அப்படியே சிரமப்பட்டு மேஞ்சன் இருக்கும்பொழுது எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு புலி வந்துடுச்சு புலி வந்து மாட்டை அடித்து இழுத்துன்னு போயிடுது எங்களால் தடுக்க முடியல எங்களால் கன்று குட்டியை மட்டும்தான் மீட்டுன்னு வர முடிஞ்சது அப்படின்னு கண்ணுக்குட்டியை காண்பிக்கிறாங்க ஏ வம்சா சப்தபிஸ்தை ஸ்தபோதனை வைதிகம் பலமாசிரித்தியா குரூரே கர்மணி நிர்பயாஹா தாங்கள் பண்ணின காரியம் பெரிய பாபகர்மா அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இவர்கள் மனசில் பயம் இல்லாமல் அவர்கிட்ட பொய் சொன்னால் இந்த ஏழு பேருமா அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் கர்கர் அடாடா ஒரு மாட்டை கூட நம்மால் காப்பாற்ற முடியாமல் போயிட்டோமே கோவதம் ஒரு பசுவை அடித்த பாபம் வந்து சேர்ந்துடுத்து ஏதோ ஒரு விதமாக வந்துடுத்தேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு மேற்கொண்டு காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டார் அந்த மாட்டை அடித்ததான பாபம் இந்த பையன்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்து கௌஷிகருடைய புத்திரர்களுக்கு அப்படியே கொஞ்ச நாளைக்கு அந்த ஆசிரமத்தில் இருந்தா சொல்லிக்காமல் கிளம்பிட்டான் கர்கர்ட்ட சொல்லிக்கல சொல்லிக்காமல் ஒரு நாளைக்கு ஏழு பேருமாக ஓடி பாடசாலையை விட்டு ஓடி போயிட்டா அப்படி காடு மேடுன்னு நதிகள்னு கிடச்சதை சாப்பிட்டுண்டு அப்படி தெரிஞ்சாங்க அந்த மாட்டு அடித்ததுனுடைய பாபம் ஆயுஷு குறைஞ்சி போயிடுச்சு ஏழு பேருமாக அன்னாகாரம் கிடைக்காமல் பசி பட்னியாக இருந்தே ஏழு பேரும் இறந்து போய் அடுத்த ஜென்மாக கிடச்சது அந்த ஏழு பேருக்கும் அடுத்த பிறவி மாம்சத்தை சாப்பிடக்கூடிய மிருகமாக பிறந்துவிட்டான் அப்படியே ஓனாயாக பிறந்து அப்படியே மாம்சத்தை சாப்பிட்றதுன்னு ஒரு பிறவி கிடச்சது ஏழு பேருக்கும் அந்த அடித்த பசுவை பித்தர்க்களுக்கு அப்படின்னு தத்தம் பண்ணிட்டு சாப்பிட்டதுனால பித்தர்களுக்கு இந்த இந்த பையன்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு என்ன பண்ணினால் போன பிறவியில் இருந்த நினைவை அப்படியே கொடுத்துட்டா ஜாதிஸ்மரத்வம் प्राप्तास्ते பிதாவேன பாவிதாக यत्कृतं க்ரூரகர்மானி சாத்தரூபேண தைஸ்ததா அப்படியே பித்தர்களுக்குன்னு தத்தம் பண்ணின பிரபாவம் பித்திருக்கள் நினைவை மட்டும் அப்படியே கொடுத்துட்டா கௌஷிகருடைய பிள்ளைகளுக்கு ஓனாயாக பிறந்திருந்தாலும் நினவு போகலை போன பிறவியில் நாம் என்னென்னலாம் தப்பு பண்ணினோம் எங்கே இருந்தோம் அவ்வளவும் அவர்களுக்கு ஞாபகம் இருந்தது அந்த ஞாபகம் கொண்டுண்டே இருக்குது அவள் ராடா இப்படி ஒரு பாவம் மாறிட்டோம் அதனால் இப்படி ஒரு பிறவி கிடச்சிடுத்து கிடச்சிடுத்தே கிடச்சுடுத்தேன்னு ஜென்மா பூரா வருத்தப்படும்படியான ஒரு பிறவி கிடச்சது அப்படி நகர்த்தினா அந்த பிறவியை தேன்தே பவனே ஜாத்தா வியாதம் க்ரூரகர்மிணாம் பிதாஞ்சைவ மாஹாத்மியா தெதா ஜாதிஸ்மராஸ்து தே அப்படி பிறவிகள் எடுத்துட்டே இருந்தாலும் நினைவு தப்பல்ல இப்படி ஒரு நிலையை அடைஞ்சா மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்